நக்கிணி நேர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையில இருந்து உங்க அன்பால மேலும் நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வரதுனால சூரிய ஒளிப்பட்டு முகத்துல வந்து கருப்பு கருப்பா ஆயிடுது இல்லையா சண்டன் வருது அதை போக்க கூடிய எளிய டிப் நான் சொல்ல போறேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுல அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பால் ரெண்டு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அதை வந்து நம்ம விரலாலே எடுத்து முகத்து ஃபுல்லா பூசிட்டணும் முகம் ஃபுல்லாக பூசி வச்சுட்டு நல்லா அதை ஊற வச்சுக்கலாம் அது நல்லா ட்ரை ஆகினதும் நம்ம ஆர்டினரி பிளெயின் வாட்டர் வச்சு நம்ம நல்லா கழுவிடலாம் இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் பண்ணலாம் இல்லை ரெகுலராகவும் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் ஒரு வாரம் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து நல்ல முகத்தை ஸ்டீம் படிச்சுட்டு நல்ல முகத்தை காமிச்சு ஸ்டீம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முகம் எப்பவுமே ஃபேராகவும் பொலிவாகவும் அழகாவும் இருக்கும் நம்ம பார்லருக்குலாம் போகாமே குறைஞ்ச செலவுலேயே நம்ம நம்ம முகத்தை அழகா வச்சுக்கலாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்